எல்லோருக்கும் வணக்கம் அடுத்த ஓப்பன் சோர்ஸ் எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன் போன எபிசோடில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா நோ எஸ்குவல் அதில் என்னெல்லாம் டிஃப்ரென்ஸ் இருக்குது எவ்வளோ வித்தியாசமான டேட்டா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துருந்தோம் இந்த எபிசோட்லேருந்து ஹடுப் நானே அப்படின்னு பார்க்கலான்ட்டு சொல்லியிருந்தோம் பட் நோய் ஸ்கேல்லே நம்ம வந்து நோய் ஸ்கேலுக்கும் ஆர்டிபிஎம்எஸ்கும் என்ன மெயினான டிஃப்ரென்ஸ் இதுக்காக நோய் ஸ்கேல் வந்து எவால்வ் ஆச்சு அப்படின்ற விஷயத்தை நம்ம போன எபிசோடில் பார்க்கலை ஸோ அதை நம்ம இந்த பாட்காஸ்டில் பார்க்கலாம் பேசிக்காவே நோய் ஸ்கேல் டிவியோட நீட் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா முத முதல்ல இனிஷியலாக எப்போ நம்ம வந்து ஸ்டோரேஜுக்கு வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தோமோ அப்போ என்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு டேட்டாவாக நம்ம வந்து இன்சர்ட் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணிகிட்ருந்தோம் ஒரு டேட்டா ஒரு ஃபைல்ஸ் ஸ்டோர் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா ஒரு டேட்டாவே என்டையர் ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணணுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து நீங்கள் ஒரு கடைக்கு போய் ஏதோ வாங்குறீங்க வாங்கும்போது உங்களோடய நேமு அதுக்கப்புறம் உங்களோட அட்ரெஸ்ஸு எல்லாத்தையுமே ஒரு லைனில் ஸ்டோர் பண்ணிவிடுவோம் ஸ்டோர் பண்ணிவிட்டு யோகே இவர் வந்து பதினஞ்சாந்தேதி வந்திருக்காரு இந்த இவ்வளோ ஐட்டம் வாங்கியிருக்காரு அப்படின்றத ஸ்டோர் பண்ணிட்டோன்னா உங்களோட பேர் அட்ரெஸ்ஸு எல்லாமே வரும் நீங்கள் மறுநாள் போகிறீங்க மறுநாள் போய் அதே கடையில் நீங்கள் வாங்குகிறீங்க அப்படின்னா திருப்பியும் உங்களோடய பேர் அட்ரெஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணிகிட்டே வரணும் ஸோ ஒவ்வொரு ரோலையும் அவங்களோட பேர் அட்ரஸ் வந்து திருப்பி திருப்பி ஸ்டோர் ஆகிட்டே வரும் இதனால் என்ன ஆகுது அந்த இடத்துல வந்து ஸ்பேஸ் வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து அதிகமாக தேவைப்படுது ஆல்ரெடி ஆர்டிபிஎம்எஸோடய ஸ்பேசஸ்லாம் வந்து காஸ்ட்லியாக இருக்கும் நம்ம வந்து நிறைய ஹை லெவல்விட்டிலாம் போடணும் அதனால் அதோட ஸ்பேஸ் ஸ்டோரேஜ் வந்து காஸ்ட்லியாக இருக்கும் இப்படி போக போக என்னாச்சு அப்படின்னா அந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் காஸ்ட்டை கம்மி பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் ஆர்டிபிஎம்எஸில் நார்மலைசேஷன் அப்படின்ற ஒரு டெக்னிக் கொண்டு வந்தாங்க ஸோ நார்மலைசேஷன் என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் கடைக்கு போகிறீங்க ஒரு லைனில் வந்து நீங்கள் உங்கள் பேர் அட்ரெஸ்லாம் ஒரு இதில் ஸ்டோர் பண்ணுறாங்க அந்த பேர் அட்ரஸ் உங்களோட ஃபோன் நம்பர் எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்னொரு டேபிளுக்கு கொண்டு கஸ்டமர் டீட்டெயில்ஸ்னு ஒரு டேபிள் கொண்டு வந்து அதுக்கு ஒரு ப்ரைமரி ஐடி கொடுத்துறாங்க ஓகே ஒன்றா நம்பர் அப்படின்னா இந்த கஸ்டமரு இந்த அட்ரெஸ் அவரோட எல்லா ஜாதகம் எல்லாத்தையும் அதில் வந்து ஸ்டோர் பண்ணிடுறாங்க கஸ்டமர் டேபிள்ன்ற தனி டேபிளில் இன்னொரு டேபிள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ட்ரான்ஸாக்ஷன் டேபிள்னு ஒன்று அந்த டேபிளில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வரீங்க அப்படின்னா ஓகே கஸ்டமர் ஐடியை மட்டும் அந்த டேபிளில் ஸ்டோர் பண்ணிவிட்டு எந்த ஆட்ரு ஐடியோ அதையும் ஸ்டோர் பண்ணிடுறாங்க ஸோ கஸ்டமர் ஐடி ஒன்றுன்னு மட்டும்தான் ஒவ்வொரு ட்ரான்சாக்ஷனுக்கும் ஸ்டோர் பண்ணுறாங்க இப்படி ஸ்டோர் பண்ணும்போது என்னாகுது அப்படின்னா எக்கச்சக்க ரிப்பிட்டேஷன் டேட்டா ரிப்பிட்டேஷன் அங்கே தடுக்கப்பட்டது ஈஸியாக நீங்கள் உங்களுக்கு டேட்டா தேவைன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஆர்டர் டீட்டெயில்ஸ் டேபிளையும் அந்த ஒன்னன்ற ஐடியையும் இந்த ஒன்னு ஐடிக்கு கஸ்டமர் டீட்டெயில்ஸ் நம்ம வந்து ஜாதகம்லாம் ஸ்டோர் பண்ணிச்சோம்னால அதுக்கும் இதுக்கும் ஜாயின் போட ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அந்த ஒன்றா நம்பருக்கு அங்கே யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம் இதுதான் நார்மலைசேஷன் டெக்னிக் இது மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இப்படி தான் வந்து இருந்துகிட்ருந்துச்சு ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷமாக அதுதான் வந்து மார்க்கெட்டில் கோல் இருந்தது அப்படின்னே சொல்லலாம் இப்போ ரீசெண்டாக என்ன நடந்துச்சு அப்படின்னா நோய் SKILL என்ன பண்ணுது அப்படின்னா அந்த டேட்டா ஃபுல்லாக திருப்பி ஃப்ளாட்டை நக்கி விட்டுருது நோய் ஸ்கில் நீங்கள் வந்து டேட்டாவாக அப்படி ஒவ்வொரு இதுலையும் ஃபுல்லாக தான் ஸ்டோர் பண்ண போகறீங்க என்னடா அப்போது வந்து அதனால தான் நான் நோ நார்மலைசீசன் வந்துன்னு சொன்னேன் இப்போ நான் திருப்பி நம்ம பேக் டு த பேசிக்ஸ் அங்கேயே போகிறோம் சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கு நடுவில் ஒரு சின்ன விஷயம் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு இந்த ஸ்டோரேஜ் டிவைசஸ்லாம் வந்து சீப்பராகிட்டே இருந்துச்சு அது மாதிரி இந்த பேரல் அதாவது டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராசஸிங்கும் பவர் ஆகிட்டே வருது ஸோ அதனால தான் இப்போ நம்ம வந்து ஸ்டோரேஜ் வந்து நிறையா ஸ்டோர் பண்ணிக்கலாம் அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது ஏன்னா நமக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் சீப்பாகவே வந்துருச்சு நிறைய ஸ்பீடாகவும் அக்சஸ் பண்ணலான்ற நிலைமைக்கு கொண்டு வந்துவிட்டோம் அதனால் நம்ம ஈஸியாக அனலைஸ் பண்ணணும் ஈஸியாக டேட்டா ஃபிச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சப்போஸ் ஒரு டேஷ் கிரியேட் பண்ணுறீங்கன்னு அந்த டேஷ்போர்டில் நீங்கள் ஒரே ஒரு வேல்யூ கொடுத்து சப்போஸ் ஆதார் டேட்டாக்கே வச்சிக்கலாம் நீங்கள் வந்து ஆதார் ஐடி கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் ரெக்கார்டில் போய்ட்டு ஹிட் பண்ணிவிட்டு இம்மிடியேட்டாக ஒரே ஒரு ரெக்கார்ட் எடுத்துகிட்டு ஸோ இந்த யூஸ் கேஸில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பேக்ரவுண்டில் ஆர்டிபி மசோதா ஏதோ யூஸ் பண்ணிங்கன்னா அது போயிட்டு எத்தனை ஏதாவது ஜாயின் போட்டு டேட்டாக எடுத்துகிட்டு வரணும் அதே நோய் ஸ்கேல்லேயோ இதுலையோ நீங்கள் க்ரியேட் பண்ணியிருந்தீங்க பேக்ரவுண்டில் அப்படின்னா டக்குன்னு அந்த ஒரு ஃபுல் ரெக்கார்டே அதில் ஸ்டோர் பண்ணிடும் எல்லாமே ஒவ்வொரு தடவையும் ஃபுல் ரெக்கார்ட் ஸ்டோர் ஆகிட்டே இருக்கோங்க நீங்கள் ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணுறீங்கன்னா அந்த என்டையர் ஃபார்மே ஒரு ரெக்கார்ட் சிங்கிள் ரெக்கார்டாக ஸ்டோர் ஆகும் திருப்பி நீங்கள் ஃபில் பண்ணி திருப்பி ஃபுல் ரெக்கார்டாக ஸ்டோர் ஆகும் ஒவ்வொரு தரையும் உங்கள் நேமு அட்ரெஸ் எல்லாமே வந்து அதில் ஸ்டோர் ஆகிட்டே வரும் இதனால் ஈஸியாக நீங்கள் அப்படியே அக்சஸ் பண்ணலான்ட்டுட்டாங்க ஆனால் இது வந்து அக்ரிகேட்டட் அனாலிட்டிக்ஸ்க்கு எந்தளவுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் வந்து கொரிய எஸ்கேல் கொரியெலாம் எழுதிட்டு அந்தளவுக்கு இது பெனிஃபிட்டாக இல்லை பட் மாங்கோடிபி அப்புறம் ஹெச்பிஎஸ்லாம் வந்து அதுக்கு மேலே சில லேயர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் அதில் அனாலிட்டிக்ஸும் பண்ணலாம் அக்ரிகேட்டட் அனாலிட்டிக்ஸும் பண்ணலாம் மாங்கோ டிபியும் கூட ஓப்பன் சோர்ஸ் தான் ஹெச்பிஎஸும் கூட ஓப்பன் சோர்ஸ் டிபி தான் ஸோ இந்த மாதிரி தான் எவால்யூஷன் வந்துச்சு இந்த மாதிரியான யூஸ் கேஸஸ்க்கு நம்ம வந்து நோய் எஸ்கேலுக்கு போகலாம் ஸோ இப்போது போனது இதில் கூட சொல்லியிருந்தோம் நம்ம வந்து நீங்கள் வெப்பில் வந்து நிறைய மாங்கோடி யூஸ் பண்ணிட்ருக்காங்க ஏன்னா ஜேசான ஜேசானவே ஸ்டோர் பண்ணுதுன்னு சொல்லியிருந்தோம் அதேமாதிரி தான் அது அப்படியே டேட்டா ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட்டை அப்படியே ஸ்டோர் பண்ணும்போது நீங்கள் எடுத்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம் அவங்களோட பிஹெச்பி ப்ரோக்ராம்லேயோ இல்லை இதிலையோ வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம் அதனால தான் நோய் ரொம்பவே பாப்புலர் ஆகிட்டு வருது அந்த இதில் ரீசண்ட்டாகவும் நம்ம நிறைய டேட்டா வர வர அதாவது பிக் டேட்டா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த டைம் அப்படி டேட்டா வர வர என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நோஸ்கிலேயே நிறைய டேட்டாவே ஸ்டோர் பண்ணுறாங்க அந்த கிளஸ்டர்லேயே அதை ஸ்டோர் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த இதில் தான் நம்ம வந்து பிக் டேட்டாவோட எவல்யூஷனும் இருக்குது வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு பாட்காஸ்ட்டில் ஹடுப்புனால் என்ன அதுக்கு எப்படி வாழ்வாச்சு அதுக்கும் மைய ஸ்கேல் அதுக்கும் நோய் ஸ்கேலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் என்ன ஒற்றுமை அப்படின்றத பார்க்கலாம் இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இன்ஃபார்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு தெரிவிக்கலாம் என்னோடய மெயில் ஐடி ஆறுமுகம் எஸ்ஐபி அட் ஜிமெயில் டாட் காம் ஏ ஆர்யூஎம்யூஜிஏஎம் எஸ்ஐபி அட் ஜிமெயில் டாட் காம் உங்களை அடுத்த பாட்காஸ்டை சந்திக்கிறேன் விடைபெறுவது உங்கள் நண்பன் ஆறுமுகம் நன்றி